நமோச்சி முதிஷராசா பகவகிவே அக்கிமரவிந்தேமரிஷாவதிமாத்மந்திமனோக்கீதம்திந்திவ்வா ஸ்ரீமத்தை விணுச்சித்தியமனோனந்தேதவே நந்தநந்தன சுந்தரியை கோாயை நித்யமங்களம் ஸ்மா மா திரு முனீந்திராய மகாத்மனே சிரங்கபாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்தவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுக்குள்ளே ஏழாவதாக திருவதாரம் பண்ணினவர் பட்டருபிரான் என்று கொண்டாடப்படக்கூடிய விஷ்ணு சித்தர் ஆணி மாசத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார் இவருக்கு பெரியாழ்வார் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமான திருநாமம் பெயர் என்று நாம் பார்க்கிறோம் பொங்கும் பறிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் விரான் பெத்தான் என்னும் பெயர் என்று கொண்டாடுகிறார் விசதவாட்சிகாமணிகளான சுவாமி மனவாள தம்முடைய உபதேசரத்தின மாலையிலே பொங்கும் பரிவு எதனாலே இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு பார்ப்போமேயானால் மத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே மங்களாசாசன தற்பரத்தை அதாவது பல்லாண்டு பாடுறது அது எப்படி இருக்கிறதுன்னா அது காதாச்சிக்கமாக இருக்கிறது ஆனா பெரியாழ்வாருக்கு எப்படின்னா அது நித்தியமாக இருக்கிறது என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என் வருகிறதோ என்று பயப்பட்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் இந்த பெரியாழ்வாராலே அருளி செய்யப்பட்டதுதான் திருப்பல்லாண்டு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம் மற்றொரு திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி என்று கொண்டாடப்படக்கூடியது அதுல பெரியாழ்வாரின் சுந்தர என்கிற தலைப்பிலே சிற்சில விசேஷார்த்தங்களை இந்த கோஷ்டியில நாம் அனுபவிப்போம் பெரியாழ்வாரின் சுந்தர காண்டம் அப்படின்னு சொன்னா பெரியாழ்வாருக்கும் சுந்தரகாண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் பெரியாழ்வார் எங்கையாவது சுந்தரகாண்டம் பண்ணினாரா சில பேருக்கு கேள்வி எழலாம் என்ன அர்த்தம்னா பெரியாழ்வார் நம்முடைய பெரியாழ்வார் திருமொழியில மூன்றாம் பத்தில பத்தாம் திருமொழி நெறிந்த கருங்குழல் மடவால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் அந்த பதிகத்திலே சுந்தரகாண்டத்திலே எப்படி ஹனுமான் அநேகம் அடையாளங்களை சீதா பிராட்டியினிடத்திலே விண்ணப்பித்தானோ அந்த அடையாளங்களையெல்லாம் தம்முடைய இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார் சுவாமி பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வார் ராமனை கொண்டாடுவது என்பது மிகவும் உயர்ந்தது எதனால ராமனார் கொண்டாடுறதுன்னா யார் கொண்டாடணும் லக்ஷ்மணன் கொண்டாடினா உயர்ந்ததா பரதாழிவான் கொண்டாடினா உயர்ந்ததா தசரத சக்கரவர்த்தி கொண்டாடினா உயர்ந்ததா அல்லது அயோத்தியாவாசி ஜனங்கள் அவர்கள் கொண்டாடினா உயர்ந்ததான் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது யார் கொண்டாடணும் ராமனை யார் கொண்டாடணும்னா சத்ரு கொண்டாட வேணும் விரோதி கொண்டாட வேணும் சத்ரு யாரு விரோதி யாருன்னா ராவணன் தான் ராவணன் கொண்டாடினானான் கொண்டாடினான் நாம் விறத்தாந்தம் பார்க்கிறோம் சத்ரோ பிரியாத்த வீரியசிய ரஞ்சனீய விக்கிரமேஹி पश्यतो யுத்தலுப்தோகம் கிருத்த காபுருஷஸ்தயா என்ன வீரத்துக்கு இலக்கானான் பேர்பட்ட வீரம் என்ன தோல் வலிமை எவ்வளவு அழகாக அந்த வில்லை கையில பிடித்திருக்கிறான் நானேத்தி யுத்தம் பண்ணுகிறான் என்ன வீரத்துக்கு இலக்கானான் கொண்டாடினான் ராவணன் என்ன நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் அப்படைய ஊர்வர்கள் கோஷ்டியில அற்புதமான ஒரு திருநாமம் ராமனுக்கு அமைந்திருக்கிறது என்ன திருநாமம்னா சகசிரநாமத்திலே எல்லாம் இல்லாத திருநாமம் அது எதுன்னா சத்ருகோஷ்டி பிரசித்தனிறே சத்ருகோஷ்டி பிரசித்தன் சத்ருவான ராவணன் அந்த ராவணனுடைய கோஷ்டியிலே பெரிய பிரசித்தி ஏற்பட்டது ராமபிரானுக்கு என்று நாம் பார்க்கிறோம் எதுக்காக விடத்திலே தெரிவித்தேன்னா அப்படி விரோதியாக இருக்கக்கூடியவன் ராவணன் அந்த ராவணனே கொண்டாடினான் ராமனை சரி சுவாமி ராவணன் அவன் விரோதி பெரியாழ்வார் என்ன விரோதியா எதுக்காக இவ்விடத்துல தெரிவிக்கிறீர்னா பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா அவர் கிருஷ்ணனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் கண்ணவிரானுடைய விற்தாந்தங்களையெல்லாம் ஒண்ணுவிடாமல் அனுபவித்தவர் போகத்தில் ஒழிவாத புதுவையர் ஓன் கோததமிழ் என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாளே தன போகம் ஒண்ணு விடாமல் கண்ணவிரான் பிறந்தது தொடங்கி ஒரு சேஷ்டிதம் விடாமல் யசோதா பாவனையை அடைந்து பெரியாழ்வார் பாடினார் அப்படி கண்ணவிரானிடத்திலே நெஞ்சு சென்றவராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் ராமனை கொண்டாடுவது விசேஷம் அல்லவா அந்த ராமனுடைய பிரித்தாந்தத்தை பத்தி தெரிவிக்கிறார் இந்த திருமொழியிலே இந்த திருமொழியின் வியாக்கியானத்திலே பிரவேசத்திலே அவதாரிகை அதாவது ஒரு அவதாரிகை பிரவேசம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா முன்னுரை அப்படின்னு அர்த்தம் இந்த முன்னுரையிலே விசதவாக்சிகாமிகளான சுவாமி மனவாள மாமணிகள் தம்முடைய வியாக்கியானத்தில பல பல விசேஷார்த்தங்களை வாரி வருஷிக்கிறார் அதை முதற்கண் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன் இந்த என்ன அர்த்தங்களை எல்லாம் இந்த பதிகம் இது எப்படி அமைந்திருக்கிறது கீழ்பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் உண்டான சங்கதி தொடர்ச்சி என்ன இந்த பதிகத்திலே பாசுரங்கள் இந்த கிரமத்திலே அமைந்திருக்கிறது இதுக்கு காரணம் என்ன இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய பூர்வர்கள் நம்முடைய வியாக்கியானத்திலே ஆச்சரியமாக அவதாரிக்கையிலே எடுத்து காட்டுகிறார்கள் முன்னுரையிலே எடுத்து காட்டுகிறார்கள் அதுல இந்த மூன்றாம் பத்தில பத்தாம் திருமொழி நெறிந்த கரும் குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் என்று தொடங்கக்கூடிய திருமொழி அந்த திருமொழியில பல அர்த்தங்களை எடுத்து காட்டுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் கீழ்திருமொழி அதாவது மூணாம் பத்தில ஒன்பதாம் திருமொழி என்னாதன் தேவிக்கு அன்னின்பூரியாதாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருமொழியில முண்டி பரந்த சொல் என்ன ஐந்து பாசுரங்கள் மனை பத்தி தெரிவித்தார் ஐந்து பாசுரங்கள் கிருஷ்ணனை பத்தி தெரிவித்தார் அந்த ராம குணத்தை அனுபவித்த காரணத்தினாலே ராமனாக எம்பெருமான் பிறந்த காலத்திலே பிராட்டி சீதையாக வந்து பிறந்தாள் ராகவத்தே அபவத் சீதா என்று நாம் பிரமாணம் பார்க்கிறோம் ஒவ்வொரு அவதாரம் பண்ணும் காலத்திலேயும் விட்டு பிரியாதவளாக பிராட்டி வந்து பிறக்கிறாள் அந்த கிரமத்திலே ராமனாக பிறந்த காலத்திலே சீதையாக வந்து பிறந்தாள் பிராட்டி இந்த சீதா பிராட்டி மூன்று தடவை ராமனை விட்டு பிரிந்தாள் அதுல முதல் பிரிவு ராமனை விட்டு பிரிந்து லங்கைக்கு சென்றாளே அதுதான் முதல் பிரிவு அந்த முதல் பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய கிருப்பைன்னு சொல்லக்கூடிய குணத்தை வெளிப்படுத்த வேணும் கிருபையை எல்லோருக்கும் காட்ட வேணும் என்கிற காரணத்தினாலே முற்பட பிரிந்தாள் பிராட்டி என்று காட்டினார்கள் நம்முடைய கூர்வர்கள் தங்கைக்கு புறப்பட்டு போனாள் சிறை இருந்தாலே ஒழிய ஒரு காலத்திலேயும் சிறை பிடிக்கப்பட்டவள் அள்ளல் யாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போனான் அப்படின்னு நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே ராவணன் தூக்கிக் கொண்டு போனானான் கிடையவே கிடையாது சீதைதான் இருந்தால் இருந்தாள் சிறை இருந்த செல்வி என்று கொண்டாடுகிறார்கள் எதுக்கா சிறை இருந்தான் பத்து மாசம் ராவணனுக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணுவோம் எத்தனையோ சுரஸ்திரீகளை எல்லாம் அவன் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறான் அவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற சுபமான விஷாலமான திரு உள்ளத்தாலே சீதா பிராட்டி சிறையிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் சீதா பிராட்டியை தேடி எல்லோரும் புறப்பட்டார்கள் ராமன் எப்படி இருந்தான்னா ராமன் அவதாரத்துக்கு சேர அக்ஞத்தை பாவித்தான் ஆத்மானம் மனுஷம் மண்யே அப்படின்னு மனுஷ பாவனைக்கு சேர எங்கே இருக்கிறாள் அப்படின்றது தெரியாததப் போல இருந்தான் உண்மையிலே உனக்கு தெரியாதது ஒன் உண்டா எல்லாம் தெரியும் இருந்தாலும் மனுஷ பாவனைக்கு சேர அக்னத்தை பாவித்தான் ராமபிரான் மானே கண்டாயோ மரமே கண்டாயோ மடுவே கண்டீர்களோ என்ன பார்த்த பார்த்த சராச்சர பதார்த்தங்கள் எல்லாவத்தையும் வினவினான் கேட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தார் கடைசியாக பம்பா தீரத்திலே ஹனுமானை சந்தித்தான் சுக்ரீவ மகாராஜரோடு சக்கியத்தை பண்ணிக்கொண்டான் ஏக்கம் துக்கம் சுகம் சனவு என்ன அக்னி சாட்சிகமாக ரெண்டு பேரும் ஸ்னேகத்தை பண்ணிக்கொண்டார்கள் அதாவது ராமனும் சுக்ரீவனும் சக்கியத்தை பண்ணிக்கொண்டார்கள் நண்பன்களாக ஆனார்கள் அந்த சுக்ரீவனுக்காக வாலியை கொல்ல வேணும் வாலியை கொள்றதுக்கு பலம் ராமனிடத்திலே இருக்கிறதா அப்படின்னு சந்தேகம் எல்லாம் ஏற்பட்டது சுக்ரீவனுக்கு சுக்ரீவனுடைய சந்தேகத்தை போக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணினான் ஏழு மரங்களை வேதித்தான் சாலா சப்த சகிரின் சரசா தலான்யான் ஏகேஷு மந்தஜபதோ நிரபத்திர்தேஷ்வேகன கிண்ண கபிப்ரணுன்னம் சாக்காமிருகம் மிருகசேஸ்ம கதம் சகாயம்னு தெரிவிக்கிற குரத்தாழ்வான் நம்முடைய அதிமானுஷ ஸ்தபத்தில ஏழு மரங்கள் ஒவ்வொன்னும் எப்படி இருந்ததுன்னா நேராக இல்ல சிக்ஸாக் சொல்றோமே ஆங்கிலத்தில சிக்ஸாக இருந்தது எல்லா மரங்களையும் ஒரே பானத்தினாலே கீழே வெட்டி எரிந்தான் ராமபிரான் அவனுக்கு மனசிலே சந்தேகமானது நீங்க பெற்றது கொன்றான் அவனுக்காக லக்ஷ்மணனை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணும்படியாக பண்ணினான் கிஷ்கிங் சாம்ராஜ்யத்திலே முடிசூட்டு விழாவை லக்ஷ்மணனை கொண்டு நடப்பித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் எல்லாம் முடிந்தது நடுவில் வருஷா மழை காலம் வந்து சேர்ந்தது மழை காலம் வந்தவாறே ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவனை பார்த்து தெரிவித்தான் சுக்ரீவா நீ போய் ஆனந்தமாக ராஜ்யத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிரு எத்தனையோ காலமாக ராஜ்யத்தை எல்லாம் இழந்து கிடந்தாய் வருஷா காலம் மழை காலம் அதனால சீதையை தேட முடியாது எங்கேயும் போக முடியாது நானும் காட்டிலே இருக்கிறேன் நீ போக போகங்களையெல்லாம் அனுபவித்து வருஷா காலம் அதாவது மழை காலம் முடிந்தவுடனே திரும்பி வா அப்படின்னு உத்தரவிட்டான் கட்டளை ராமபினா அவனும் சரின்னு இசைந்தான் நேர புறப்பட்டான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்தா சுக்ரீவன் ஏற்கனவே குரங்கு மழை காலம் வேற நன்னா வேற பண்ணிருக்கு போராததுக்கு ரெண்டு மனைவி வேற முன்னாடி ஒரு மனைவி இப்பொழுதோ ரெண்டு மனைவி வேற அதனால எல்லத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் வருஷா காலம் முடிந்தது அதாவது மழை காலம் முடிந்தது ஆனா நினைவே இல்லை இவனுக்கு போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு கிடக்கிறபடியினாலே மறந்தே போனான் சுக்ரீவ மகாராஜன் திரும்பி வரவே இல்லை சக்கரவர்த்தி திருமான் பார்த்தான் ராமன் பார்த்தான் வரவே இல்லை ரொம்ப கோபம் வந்தது லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான் லக்ஷ்மணா நீ போய் சுக்ரீவனை பயமுறுத்திவார் வாலி போன வழி முளைத்து போகவில்லை பந்தாகி மாவாலிபன் ஒருத்தன மாத்திரம் கொண்டே இன்னைக்கு பந்துக்களோட கொண்டு விடுவேன் அப்படின்னு பயமுறுத்திவா அப்படின்னு தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமவீரான் லட்சுமணன் பார்த்தேன் லட்சுமணன் சொன்னான் எதுக்காக நான் பயமுறுத்தனோ நான் போய் கொண்டுறேன் அப்படின்னா அடப்பாவி அப்படிலாம் பண்ணிடாதேடா அக்னி சாட்சிகமாக அவனோட சத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் நண்பனை பாவம் எனக்கு வந்து சேரும் அதனால அப்படியெல்லாம் பண்ணாதே போய் பயமுறுத்தி வா அப்படின்னு ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான் லக்ஷ்மணன் நேரா புறப்பட்டு வந்து சேர்ந்தான் தனுஷ்டங்காரத்தை பண்ணினான் வில் நானியே காது அப்படி இழுத்தான் இழுத்தான் லக்ஷ்மணன் காதல விழுந்துதோ இல்லையோ நடுங்கி போனான் சுக்ரீவ மகாராஜன் கோபத்தோடைய கோபத்தை போக்குவது தெரியவில்லையே அப்படின்னு சுக்ரீவ மகாராஜன் மிகவும் பயத்தோடு இங்கும் அங்கும் ஓடி தெரிந்த காலத்திலே தான் ஹனுமான பார்த்தான் திருவடியை பார்த்தான் ஹனுமான பார்த்தவுடனே நீங்க தான் என்ன பண்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு ஹனுமான பார்த்து கேட்டான் சுக்ரீவ மகாராஜன் ஹனுமான் சொன்ன ரொம்ப நன்னா இருக்கு பேர்பட்ட அபராதத்தை பண்ணிட்டு குற்றத்தை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்கிறே தீரக்கடிய அபராதம் பண்ணின உனக்கு ஓர் அஞ்சலி நேராமல் போகாது அந்தரேன அஞ்சலின் பத்வா லக்ஷ்மண பிரசாதனாத் தெரிவிக்கிற வால்மீகி பகவான் ஆதி காவியமான ஸ்ரீராமாயணத்திலே என்ன பண்ணணுமா கூப்பினகையோட போ வேற வழி உபாயம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஹனுமான் சுக்ரீவனை பார்த்து தெரிவித்தார் காலத்தில சுக்ரீவன் பார்த்தான் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு பயம் போகவே இல்லை என்ன பண்றதுன்னு யோசித்தான் தான் போறதுக்கு தன்னுடைய தாரை மனைவி பாலியனுடைய மனைவியான தாரையை போகும்படியாக பண்ணினான் அவளை அனுப்பினான் அவள் எப்படி வந்தான் கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திரா அப்படின்னு சொல்லிக்கொண்டு சா பிரஸ்கலந்தி மதவிஷ்பலாட்சி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா ச லட்சுமணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாமதாரா நமிதாங்க ஜஷ்டிகின்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான் தம்முடைய ஸ்ரீராமாயணத்தில் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆடையெல்லாம் ஒன்னும் சரியாவே இல்லை சரிபள்ளி கொள்ளாமல் வந்து சேர்ந்தாள் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே பத்தாம் பாசுரத்திலே நூத்து சுவர்க்கன்ற பாசுரத்திலே ஆத்த அனந்தளுடைய அருங்கலமே தேத்தமாய் வந்து திரா அப்படின்னு தெரிவிக்கிறாள் எப்படி வர வேண்டும் பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள் பெண்ணை எழுப்பும் காலத்திலே எப்படி வர வேண்டும் என்னால் ி இத்தியாதிப்படியே வராதே கொள்ளு வியாக்கியானம் பண்ணினார் அடையமனவாள பெருமாள் நாயனர் தம்முடைய ஆறாயிரப்படி திருப்பாவை வியாக்கியானத்திலே தாரையானவள் எப்படி வந்தாளோ அதை வராதே அப்படின்னு தெரிவித்தாள் அவ்விடத்திலே ஆண்டாள் அதை போல மந்து சேர்ந்தாள் தாரை தரை கிடைக்கிடந்தான் அக்காலத்திலே லக்ஷ்மணன் என்று பார்க்கிறோம் பிற்பாடு தாரையை கொண்டு பொறுப்பிக்கும்படியாக பண்ணினான் பொறுப்பித்தான் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் அது முடிந்தது நேரா புறப்பட்டு சுக்ரீவன் ராமனை நோக்கி வந்து சேர்ந்தான் எல்லா வானரங்கள் குரங்குகளை எல்லாம் எல்லா திசைகளிலேயும் தேடும்படியாக பண்ணினார்கள் சீதையை தேட வேண்டாமா அதுக்காக எல்லா வானர முதலிகளும் குரங்குகளும் புறப்பட்டன எல்லாம் புறப்பட்டு போயிட்டு இருக்க தெற்கு திசையிலே அநேகம் மாநரங்கள் குரங்குகள் புறப்பட்டு போகின்றன அதிலே பிரதானமாக நாலு பேர் போயிட்டு இருக்கான் யார் அவனா அவர்கள் தான் அங்கத பெருமாள் அதே போல ஜாம்பவான் சுக்ரீவ மகாராஜன் ஹனுமான் இந்த நாலு பேரும் பிரதானமாக தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டார்கள் ராமன் பார்த்தான் அவனுக்கு தெரியும் இந்த காரியத்தை யாரால பண்ண முடியும் சீதையை யாராலே கண்டுபிடிக்க முடியும்னா ஹனுமானாலத்தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக பண்ணின காரியம் என்னன்னா அநேகம் அடையாளங்களை தெரிவித்தான் பதிகத்துக்கே தாப்பர்யார்த்தம் என்ன எதுக்காக இந்த அவதாய்கையிலே இந்த ஸ்ரீராமாயண விறத்தாந்தத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள்னா ராமன் அடையாளங்களை எல்லாம் ஹனுமானிடத்திலே தெரிவித்தான் அந்த அடையாளங்களையெல்லாம் சுந்தர காண்டத்திலே சீதா பிராட்டியை நோக்கி ஹனுமான் தெரிவித்தார் அந்த அடையாளங்களை எல்லாம் இப்பொழுது பெரியாழ்வார் தம்முடைய மூன்றாம் பத்திலே பத்தாம் திருமொழியிலே நெறிந்த கருங்குழல் மடவாய் என்று தொடங்கக்கூடிய பதிகத்திலே எல்லா அடையாளங்களையும் அதாவது ஹனுமான் சொன்ன அடையாளங்களையெல்லாம் எடுத்து தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார் அதுதான் தேரின அர்த்தம் எல்லா அடையாளங்களையும் தெரிவித்து அதற்கு மேலே கையிலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய திருவாழி மோதிரத்தையும் கொடுத்தான் இதையும் சீதா பிரிராட்டியின் இடத்திலே கொடுக்க வேணும் அடையாளமாக கொடுக்க வேணும் சீதா பிரிராட்டிக்கு சந்தேகம் ஏற்படும் விஸ்வசிக்க வேணும் விஸ்வாசம் ஏற்பட வேணும் மனசிலே நம்பிக்கை ஏற்பட வேணும் அதுக்காக நீ இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்ல அவளை பார்க்கும் காலத்திலே அதற்கு திருவாழி மோதிரத்தையும் கொடுக்க மோதிரத்தையும் கொடுத்தான் ராமபிராம் ஹனுமான் இடத்துல அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டு இருக்கா இடங்கள் தேடி பார்த்தா எங்க தேடினாலும் கடைக்கவே இல்லை கடைசியாக அனசனத்திலே தீட்சித்தார்கள் வானரர்கள் எல்லார் ஆகை ஆக்னிட்டு இருக்கிறான் ஒரு மாசம் கால அவகாசம் கொடுத்திருக்கான் அதற்குள்ளாக சீதைய தேடலன்னா அவ்வளவுதான் பிராணம் போயிடும் அப்படின்னு எல்லாரும் உப்பவாசம் இருந்தார்கள் அந்த சமயத்திலேதான் சில பேர் தெரிவித்தார்கள் என்ன தெரிவித்தார்கள் ராவணன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா சமுத்திரத்துக்குள்ளே லங்கைன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் படை வீடு அந்த படை தான் ராவணன் இருக்கிறான் சில பேர் தெரிவித்தார்கள் கேட்டாலோ இல்லையோ ரொம்ப சந்தோஷம் இதுக்கு தகுதியானவன் யாருன்னா ஹனுமான் தான் தகுதியானவன் என்ன எல்லோரும் தீர்மானம் பண்ணினார்கள் ஹனுமான் லங்கைக்கு போக வேண்டும் என்பதற்காக சமுத்திர தருணம் பண்ணினான் சமுதிரத்தை கடந்தான் நூறு யோஜன தூரம் ஆகாச மார்க்கமாக கடந்து நேராக லங்கைக்கு வந்து சேர்ந்தான் லங்கையில எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தான் எங்க தேடினாலும் சீதை கிடைக்கவே இல்லை ராவணுடைய அந்த போனா எத்தனையோ இடங்களுக்கு போனான் ஒரு இடத்திலேயும் சீதை கிடைக்கவே இல்லை கடைசியில வருத்தத்தோட ஒரு இடத்திலே வந்து நின்னான் ஹனுமான் காலத்துலதான் அசோகவனம் தென்பட்டது அசோகவனத்துல சில பேர் ஆள் நடமாட்டம் இருக்கிறா போலே இருந்தது அந்த அசோகவனத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு போனா எழுநூறு ராட்சசிகள் எல்லாரும் சீதா விராட்டிய நடுவுல மலங்க விழித்து ராட்சசிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் சீதா பார்த்தான் இவள் தான் இருக்க வேணும் அப்படின்னு மனசிலே அருதிவிட்டான் ஹனுமான் இருந்தாலும் மறைந்திருந்து விடத்துல நடக்கக்கூடிய பிரித்தாந்தங்களை எல்லாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ன பண்ணினான் ஹனுமான்னா சிம்சுபா விருட்சம் சிம்சுபா மரம் ஒண்ணு இருந்தது அந்த மரத்தின் மேல ஏறினான் யாருக்கும் தெரியாமல் அவ்விடத்துல மறைந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கான் அந்த சமயத்திலதான் ராவணன் வந்து சேர்ந்தான் ராவணன் சீதையினிடத்துல காம மோகித்தனாய் சையோட சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னான் சீதா பிராட்டி ஏறெடுத்தும் பார்க்கல முகத்தை பார்க்காமல் கீழ தரையிலேயே பார்த்து கொண்டு பல வார்த்தைகளை திக்கரித்து சொன்னால் சீதா பிராட்டி கேட்டானோ இல்லையோ ரொம்ப கோபம் வந்து கொடுத்து ராவணனுக்கு இனிமே நடக்காது அப்படின்னு என்ன பண்ணினான்னா போகும் காலத்தில் தன்னுடைய ராட்சிகளை பார்த்து தெரிவித்தான் இனிமே இவ எப்படியாவது என்னுடைய வசத்துக்கு வந்து சேர வேணும் நீங்கள் என்ன பண்ணுவேடோ ஏது பண்ணுவேடோ தெரியாது பல விசித்திரமான ஹிம்சைகளை பண்ண வேணும் நன்றாக நலிய இந்த சீதா பிராட்டியை நலிந்து எப்பேற்பட்ட பரிஸ்தி அவளுக்கு நிலைமை ஏற்படணும்னா என் வசத்திலே ஈடுபட்டவளாக ஆக வேணும் ராவணன் கட்டளையிட்டான் ராட்சசிகளை பார்த்து ராட்சசிகளெல்லாம் இதுக்கு முன்னால இப்படி ஹிம்சித்ததே கிடையாது பல விசித்திர ஹிம்சகளை பண்ணினார்கள் ராட்சதிகள் சீதா பிராட்டிக்கு பார்த்தா ஹனுமான் இப்படி குடும்பப்படுத்துறாளே அப்படின்னு சிம்சுபா விருக் மேலே அதாவது சிம்சுபா மரத்தின் மேலே மறைந்து உறகின்றானே ஹனுமான் எல்லாவத்தையும் பார்த்தான் சீதா பார்த்தா இனிமே நம்மால முடியவே முடியாது நம்முடைய உயிரை விட வேண்டியதுதான் அப்படின்னு வேண்யுக்கிரத்தனம் என்னுடைய புடவை எடுத்த புடவை எடுத்து கழுத்தனா இருக்கி அந்த மரத்தின் மேலே அதை பிடுங்கி அதை நன்றாக கட்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினால் சீதா பிராட்டி அக்காலத்திலே பார்த்தான் ஹனுமான் இனிமேலும் பொறுத்திருக்க கூடாது நாம் போய் அவளுக்கு ராமனுடைய சரித்திரங்களையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்ன ராமனுடைய வித்தாந்தத்தை ஹனுமான் தெரிவித்தான் சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜகாரகா என்ன வால்மீகி பகவான் ஆதி காவியத்தில தம்முடைய சுந்தர காண்டத்திலே தெரிவிக்கிறார் எப்பேற்பட்ட வாக்கியத்தை சொன்னான்னா சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் மதுரமான சொல் செதுக்கினிய செஞ்சொல் காதல பட்டா அப்படியே நன்னா ரசிக்கிறது அது எதுன்னா ராம நாமம்தான் ராமனுடைய நாமம்தான் காதலே பட்டாலே இழிக்கிறது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியானை பாடா என்று ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே தெரிவிக்கிறாள் யார பாடணும்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த கோபத்தினாலே தென்னிலங்கைக்கு கோமான் அரசனாக இருக்கிறானே ராவணன் அந்த ராவணனை கொன்றானே ராமபிரான் அவன்தான் மனத்து கண்ணன் இருக்கானே அவன் மனத்து அல்லன் என்று தெரிவித்தாள் ஆண்டாள் எதனால இப்படி சொன்னான் கண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவனுக்கே ஒரு பேர் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியாரத்தின் முடியல பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமா பெண்ணினுடைய வருத்தம் அவனுக்கு தெரியவே தெரியாது கண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் நாலு பெண்களை ஹிம்சிக்கலன்னா அவனுக்கு டைஜஸ்ட் ஆகவே ஆகாது அப்படி பெண்களை ஹிம்சிக்கிறான் கண்ணன் என் பெருமான் ஆனா ராமன் எப்படிப்பட்டவண்ணா அனித்ர சததம் ராமகா என்ன வால்மீகி பகவான் தெரிவிக்கிறாரே ஹனுமான் தெரிவித்தான் சீதா பிராட்டியை பார்த்து காலத்தில பிராட்டியே உம்மை விட்டு பிரிந்து ராமன் எப்படி துடிக்கிறார் தெரியுமா அனித்ர சததம் ராமகா தூக்கமே கிடையாது ஊனம் உறக்கவும் இருக்கிறார் தெரியா மலப்பாம்பு ஊறினாலும் தன்னுடைய திருமேனியிலே ஊறினாலும் தெரியவே தெரியல அவ்வளவு துடித்து போகிறார் என்று தெரிவித்தான் ஹனுமான் சீதா பிராட்டியை அதனாலே மனத்து கிணியான் யாருன்னா ராமன் அந்த ராமனுடைய விற்தாந்தம் அதை என்ன ராஜா தசரதோ நாம என்ன தொடங்கி ராம விருத்தாந்தத்தை தெரிவித்தான் சீதா பிராட்டியை உயிர்ப்பித்தது பூர்வர்கள் அற்புதமாக தெரிவித்தார்கள் ராமநாமம் எப்படிப்பட்டது கிருஷ்ண நாமம் எப்படிப்பட்டதுன்னா ராமநாமம் இன்று சாவாரை நாளை சாகும்படியாக பண்ணக்கூடியது கிருஷ்ண நாமம் எப்படிப்பட்டதுன்னா நாளை சாவாரை இங்கு சாகும்படியாக பண்ணக்கூடியது என்று தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள் அந்த ராமநாமம் அதுதான் சீதா உயிர் தரிக்கும்படியாக பண்ணினது அந்த ராம தெரிவித்தார் கேட்டாளோ இல்லையோ சீதா பிராட்டி என்னடா அது இந்த அசோக வனத்திலே லங்கையிலே ராம விறத்தாந்தம் சொல்லுவாருண்டோ அப்படின்னு திகைத்து போய் ஆச்சரியப்பட்டு பார்த்தா என்னடா நாம காண்பது கனவா அப்படின்னு பார்த்தா பார்த்தா மரத்தின் பேரில உக்காந்து இருக்கான் ஹனுமான் குரங்க உக்காந்து குரங்க பார்த்தாலோ இல்லையோ மயங்கி கீழே விழுந்தால் சீதா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் கழிந்த பிற்பாடுதான் எழுந்திருந்தா அங்கிருந்து அதாவது மரத்திலிருந்து இறங்கி கீழே வந்தான் ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்திக் நான் தான் ஹனுமான் எனக்கு பேரு ராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன் எத்தனையோ வானர வீரர்கள் எத்தனையோ குரங்குகள் உம்மை தேட வேண்டும் என்பதற்காக சுக்ரீவ மகாராஜனாலே அனுப்பப்பட்டார்கள் அதுல ஒரு சின்ன குரங்கு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தான் கேட்டாளோ இல்லையோ சந்தேகம் வந்துடுத்து ராவணன் தான் வேஷம் போட்டு கொண்டு வந்து தன்னை ஏமாத்தி நலிய வேண்டும் என்று பார்க்கிறான்னு நினைத்தாள் இப்படியா நலிவது என்ன அப்படின்னு கேட்டா அல்ல அல்ல தேவி கடையவே கிடையாது நான் தூதுவனாக வந்திருக்கிறேன் தாசோகம் கோசலேந்திரா என்ன தாசனாக நான் வந்திருக்கிறேன் என்ன தெரிவிக்க அப்படியா அப்படியானா நீ ஒரு காரியம் பண்ண சீதா பிராட்டி பார்த்தான் இவன் ராமனுடைய தூதுவந்தானா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தா அதற்கு ஒரு சுலபமான உபாயம் வழியை கையாள வேணும்னு நினைத்தா சீதா என்ன பண்ணினான் நீ ராமனுடைய தூதுவன் தானே அப்படி ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல் அவனுடைய திருமே எப்படி இருக்கு அவனுடைய தோல்வலி எப்படி இருக்கு கதம் ஊரு கதம் பாகு அவனுடைய திருத்துடைகள் எப்படி இருக்கு திருவடி எப்படி இருக்கு எல்லாவத்தையும் ஒண்ணு விடாமல் நீ சொல்லுவாயாக அப்படின்னு கேட்க ஒண்ணு விடாமல் எல்லா அடையாளங்களையும் சொன்னான் ஹனுமான் என்று பார்க்கிறோம் எல்லாம் எங்கே பார்க்கப்படுகிறதுன்னா சுந்தர காண்டத்திலே பார்க்கப்படுகிறது இந்த சுந்தரகாண்டத்துக்கும் பெரியாழ்வாருக்கும் என்ன சம்பந்தம்னா அதை கீழே தெரிவித்த பெரியாழ்வார் இந்த மூன்றாம் பத்திலே பத்தாம் திருமொழியில ஹனுமான் தெரிவித்த அடையாளங்களை எல்லாம் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே காட்டுகிறார் அந்த அடையாளங்களெல்லாம் என்ன எப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் தெரிவித்த அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்